அம்பாள் வீண வாசிச்சுருக்கா அந்த வீணை என்ன அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமா இல்லையா வல்லக்கி வாதன பிரக்ரியா லோல தாலி தலா விசேஷான் இந்த பாதம் விசேஷான் விதே சித்த சம்மான் விதே அதுல வந்து முடியும் வல்லக்கி வாதன பிரக்ரியா லோல அவகிட்ட இருக்கிற வீணை வல்லக்கிங்கிற வீணை அந்த வீணைக்கு பெயர் வல்லக்கி அந்த வல்லக்கி வீணையை அவள் வாசிக்கிறாள் இப்போ அவள் வாசிக்கிறச்சே அவளே வாசிக்கும்போது தலை ஆடுமா ஆடாதா தலை ஆடுறது வல்லக்கி வாதன பிரக்ரியா அதை வாசிக்கிறச்சே அந்த வாசிப்புனாலும் இப்படி தலையாடுறதான் தலை ஆடுறது எப்படி தெரிகிறது லோலை பிரக்ரியா லோலை லோலைனாலே ஆடுதல் அந்த காலத்தில் லோலா கும்பார்கள் இல்லைன்னா டோலாக்கு என்பார்கள் டோலாக்கு லோலாக்குன்னா எது ஆடுகிறதோ அதற்கு லோலாக்குன்னு பேர் அதுதான் பிற்காலத்தில் லோல் படுதல் அப்படின்னு நான் லோல் படுறேன் நான் வேறு ஒன்றும் நல்ல வார்த்தை அந்த வார்த்தை நமக்கு அது சில சமயத்தில் சொல்லும்போது சரியான என்ன சொல்கிறது அந்த சரியான துவனியில் அதை எடுத்துக்காததுனால அது ஏதோ வேடிக்கையாக தெரியறது லோலை பிரக்ரியா லோலை எது ஆடுகிறது இப்போ அம்பாளுடைய தலை மொத்தமாக ஆடுறது இத்தலை ஆடுறச்சே காதில் இருக்கிற ஏதோ ஒன்று ஆடுகிற எது ஆடுகிறது தாலி தலா பத்த தாடங்க அதை ஏதோ ஒரு இலை தளம் துளசி தளம்னு சொல்கிறோம் தளம்னா இலை ஏதோ ஒரு இலையில் காதில் தாடங்கம் போட்டுட்ருக்கா பனை ஓலையை சுருட்டி போட்டுருக்கா தாலின்னு சொன்ன பனைன்னு அர்த்தம் காஞ்சி மகாஸ்வாமி இதை ரொம்ப விளக்கமாக சொல்லுவார் இதையே கோட் பண்ணி சொல்லுவார் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு போன தலைமுறை வயதானவர்கள் வீட்டில் இருந்திருந்தா அவர்கள் வந்து வைரத்தோடுன்னு சொல்ல மாட்டார்கள் ரொம்ப பழைய காலத்துலன்னா வைர ஓலை போட்டுருக்காம்பார்கள் அது என்ன வைர ஓலை அதுக்கு மகாஸ்வாமி விளக்கம் சொல்வார் ஆதி காலத்துல பனை ஓலையை சுருட்டி தான் போட்டுக்கிறது அருந்தது அதுதான் ஆபரணம் பனை ஓலையை சுருட்டி காதுல ஆபரணமாக போட்டுக்கொள்வார்கள் அது தாலி தெரியறது இங்கேந்து தாலி தளம் தாலி தளத்தை சுருட்டி போட்டுக்கொண்டார்கள் இது காலப்போக்கில என்னாச்சுன்னா தங்கத்துல தோடு இல்ல வைரத்துல தோடு போட்டுட்டா அந்த ஓலைன்னு சொன்ன அந்த பழக்கம் வந்து வைர ஓலைன்னு அதுக்கும் அந்த பெயர் வந்து விட்டது வைர ஓலை போட்டுக்கொள்ளுதல்னு அது இதுல இருந்து தெரியும் நமக்கு தாலிதளத்தை சுருட்டி போட்டுருக்கா தாளிதள பத்த தாடங்க தாலிதளத்தில் செய்யப்பட்ட அந்த தாடங்கம் அந்த தாடங்கத்தை பூஷணமாக அணிந்திருக்கிறாள் தாடங்க பூஷா விசேஷாந்திதே அம்மா அவனுடைய காதுகளில் பனைவோலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவளே அந்த பனைவோலை மிக அழகாக அசைகிறது எப்போ நீ வல்லக்கி வாத்தியத்தை வைத்துக்கொண்டு வாசிக்கும் போது உன்னுடைய அந்த பனை ஓலை உன்னுடைய காது தலை அசைகிறது உன்னுடைய பனை ஓலை அசைகிறது அதை நான் பார்க்கிறேன் சித்த சம்மானிதே சித்தர்களால் பூஜிக்கப்படக்கூடியவளே சித்துக்களையெல்லாம் தரக்கூடியவளே பல வகையான சித்துக்களையும் தரக்கூடியவளே சித்தர்களால் சித்துக்களால் பூஜிக்கப்படக்கூடியவளே சித்தர்களால் பூஜிக்கப்படக்கூடியவளே அம்பாளுடைய வடிவ அழகு அப்படின்னு வச்சுக்கலாம் அம்பாளுடைய முகத்தை பார்த்துக்கொண்டே வந்து அவளுடைய முகத்துல என்னெல்லாம் அழகு இருக்கோ அந்த அழகையெல்லாம் வர்ணித்துக்கொண்டே வருகிறார் திவ்ய ஹாலாமதோலாலு ஆந்தோலன ஸ்ரீ சமாட்சிப்தர்ணைக நீலோத்பலே சியாமளே பூரித்தசேஷ லோகாபி வாஞ்சாபலே ஸ்ரீபலே திவ்ய ஹாலாமதோ இதுவும் கொஞ்சம் சிக்கலான வார்த்தை இந்த மது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா அதுக்கு நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவல் அன்ட்டு அங்கே சொல்லிடுறோம் மதுவினால் தன்னுடைய கண்கள் மயக்கத்தில் இருந்தவள் அப்படின்னு சில பேர் இதற்கு மொழி தருகிறார்கள் திவ்ய ஹாலோ ஹாலாமதோன்னு அந்த திவ்யத்தன்மை பொருந்திய அப்படின்னு சொல்லலாம் தெய்வீகத்தன்மையினால் திவ்யத்தன்மையினால் அவளுடைய கண்கள் சற்றே செம்மை படர்ந்து காணப்படுகின்றன இந்த திவ்ய ரசத்தை பருகியவள் அப்படின்னு சொல்லுவார்கள் திவ்ய ரசத்தை பருகியவள்னா அங்கே ஏதோ ஒரு தனியா ஏதோ ஒரு மது இருந்தது அப்படின்னு அர்த்தம் அவளே எப்படிப்பட்டவள் சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்துல என்ன இருக்கு சைத்தன்யத்துல மகரந்தம் இருக்கு திவ்ய மகரந்தம் அந்த மகரந்தத்தினால் கண்கள் செம்மையாக இருக்கக்கூடியவள் அது மாத்திரமில்ல அந்த கண்கள் செம்மையாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் இது இந்த முன்னால வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கூட நாம பார்த்திருக்கோம் ரங்கநாத பெருமாளுடைய கண்கள் எப்படி இருந்தனன்னு பாடுறார் திருப்பானாழ்வார் அப்படி பாடுறச்சே என்ன சொல்லி பாடுறார் அது கரியவாய கண்கள் சரி கரியவாகி குடைபறந்து மிளர்ந்த செவ்வறி ஓடிய பெரியவாய கண்கள் அப்போ செம்மை படர்ந்த கண்கள் செம்மை படர்ந்ததாக இருக்கக்கூடிய கண்கள் ஆச்சாரியர் ஆதிசங்கரை அம்பாளுடைய கண்கள் எப்படின்னு சொல்கிறச்சே அம்மா உன்னுடைய கண்களில் கருமை இருக்குது அந்த கண்களில் வெண்மை இருக்குது கூடவே செம்மையும் இருக்குது இந்த மூனையும் பார்த்தா வெண்மைக்கு கங்கை போலவும் கருமைக்கு யமுனை போலவும் செம்மைக்கு சோனை நதி சரஸ்வதி போலவும் இந்த மூன்றும் சேர்ந்த திரிவேணி சங்கமமாக எனக்கு தெரிகிறது அப்ப அந்த கண்கள்ல லேசாக செவ்வரி ஓடுகிற தம் தன்மை செம்மை படர்கிற தன்மை இப்ப அம்பாளுடைய கண்களும் அதே மாதிரி கொஞ்சம் செம்மை படர்ந்து காணப்படுகின்றன திவ்ய ஹாலாமதோல சூ அந்த செம்மையினால் பளபளக்க கூடிய அவளுடைய கண்கள் சக்ஷு அந்த சக்ஷுவிலிருந்து வரக்கூடிய ஒரு பளபளப்பு கண்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த கண் அப்படி பளபளக்கிறது ட்விங்க்லிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா அந்த ட்விங்கிளிங் என்னன்னா இந்த ஒளி இப்படி அப்படியே ஆடுற மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு மினுமனுக்கிறது அப்படின்னா என்ன இப்போ நட்சத்திரம் மினுமனுக்கிறதுங்குறோம் மினுமனுக்கிறச்சே என்னாரு அந்த ஒளி ஒரு கணம் தெரிகிறது அடுத்த கணம் அது மறைவது போல இருக்குது மறுபடியும் தெரிகிறது அதுதானே அந்த மினுமினுப்புங்கிறது இப்போ அம்பாளுடைய கண்கள்லேயும் அதே மாதிரி ஒரு மினுமினுப்பு இருக்குது அந்த மினுமினுப்பை பார்த்தா அந்த ஒளி இப்படி எப்படி ஆடுற மாதிரி ஸ்விங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தருகிறது ஹேல லசுர் ஆந்தோலனை அந்த கண்ணிலிருந்து வரப்ப வரக்கூடிய அந்த ஒரு ஆடுகிற தன்மை ஒரு ஸ்விங்கிங்காக இருக்கிற அந்த மினுமினுப்பு அந்த மினுமினுப்பை பார்த்தா அந்த பளபடப்பு தகதகப்பை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணய்க நீலோத்பலை இப்போ அம்பாளுடைய கண்ணிலையும் ஒரு பளபடப்பு அதுக்கு இக்கியூபலண்டாக இல்லை அதோட போட்டி போடுற மாதிரி அந்தளவுக்கு வர முடியல ஆனால் போட்டி போடுற மாதிரி இன்னொரு மினுமினுப்பு இருக்குது எங்கே இருக்குன்னா கர்ணிக நீலோத்பலே அவ தன்னுடைய காதுகளில் நீலோத்பல மலரை அணிந்திருக்கிறாள் அந்த நீலோத்பல மலர் அணிந்திருக்கிறாளே அந்த நீலோத்பல மலர்லயும் ஒரு மினுமினுப்பு இருக்கு கருங்குவளையிலயும் ஒரு மினுமினுப் இருக்கு அம்பாளுடைய கண்கள்லையும் ஒரு மினுமினுப்பு இருக்கு இப்போ ரெண்டும் போட்டி போட்டுக்கிறது என்ன அர்த்தம் அம்பாளுடைய கண்களை பார்த்தால் கருங்குவளை மலர்களை போல தெரிகின்றன அவ்வளவு கருமையான விழிகள் சாதாரணமாக பெண்களின் கண்களை கருங்குவளை மலர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறது வழக்கம் அம்பாளின் கண்கள் கருங்குவளையாக இருக்கின்றன அந்த கருங்குவளை மலர்கள் அவ காதலையும் போட்டுட்ருக்கா ஆனால் அதே சமயத்தில் அவள் கண்ணும் கருங்குவளை போல இருக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த காதில் இருக்கிற கருங்குவளை தோத்து போகிறதுமா உன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருங்குவலையின் மினுமினுப்பு அதிகம் இந்த மினுமினுப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது அதனால் அவனை கூப்பிட்றச்சையே நீலோப்பலே கர்ணய்க நீலோத்பலே சியாமளே சியாம நிறத்தில் இருக்கக்கூடியவளே சியாமளே சரி நீ என்ன பண்ணுற தெரியுமா பூரித்த அசேஷ லோகாபி வாஞ்சாபலே இந்த உலகத்தை மிச்ச மீதி இல்லாமல் நிரப்பி விடுகிறாய் அசேஷ சேஷன்னு மிச்சம் அசேஷன்னு மிச்சமே இல்லாமல் வித்தவுட் எனி கேப் மிச்ச மீதி இல்லாமல் இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து மொத்தமாக ரொப்பியாச்சு அப்படின்னா இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை நிரப்பி விடுகிறாய் எதை வைத்து உன்னுடைய அருளால் இந்த லோகத்தை நிரப்பி விடுகிறாய் மிச்சம் மீதி இல்லாம வாஞ்சா பலே வாஞ்சாசமதிகம் அப்படின்னே பாடுவார் ஆச்சாரியர் மகாகவி பாரதி பாடினர் நிறைய வேணும் எனக்கு நான் என்ன கேட்டாலும் யார் எனக்கு தருவார்கள் நான் என்ன கேட்டாலும் எனக்கு அதிகமாக யார் கொடுப்பார்கள் ரொம்ப ஈஸியா ஒரு ஆன்சர் கொடுத்தார் அம்பிகையை புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்மா கிட்ட போய் கேட்டா கேட்டதை விட அதிகமா கிடைக்கணும் நூறு கேட்டா அம்மா இரநூறா கொடுப்பா போனா போறது கையில வச்சுக்கோ போரச்சே ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு அதிகமாக தரக்கூடியவள் நான் கேட்பதை விட அதிகமாக தரக்கூடியவள் அந்த மாதிரி வாஞ்சா பலே அதிகமாக உன்னுடைய பலன் நீ தரக்கூடிய பலன் இருக்கே அந்த பலன் எனக்கு அதிகமாக தரக்கூடியவள் எவ்வளவு அதிகம்னா இந்த உலகத்தில் மிச்சமீதி இல்லாமல் உன்னுடைய பலன்களால் நீ தரக்கூடிய வரங்களால் நிரப்பிவிடக்கூடியவள் பூரித்த அசேஷ லோகாபி வாஞ்சாபலே ஸ்வீபலே ஐஸ்வர்யத்தை பலனாக தருபவள் ஐஸ்வர்யத்தை வரமாகத் தருபவள் இங்கேயோ ஒரு பாடாந்திரம் உண்டு ஸ்ரீபலேங்கிறதுக்கு பதிலாக நிர்மலேன்னு சில பேர் சொல்லுவார்கள் நிர்மலேன்னு சொன்னாலும் களங்கள் இல்லாதவள் மலம் இல்லாதவள் தூய்மையானவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல ஸ்ரீபலேன்னு சொன்னாலும் நிறைய பலனை நிறைய வரத்தை எங்களுக்கு தரக்கூடியவள் அதனால அந்த விதத்திலேயும் அவள் அதிகமாக தரக்கூடியவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவளுடைய கண்கள் அவளுடைய கண்களிலே இருந்து வரக்கூடிய அருள் அந்த கண்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய அவளுடைய காதுகள் இதுக்கப்புறம் அப்படியே மெல்ல பார்த்துட்டே வந்தார் அந்த காதுகள்லேந்து அப்படி முகத்தை திருப்பினா அம்பாளுடைய அந்த நாசி கண்ணுக்கு பட்டது இப்போ அந்த நாசியை பாடுகிறார் ஸ்வேத பிந்துலச பால லாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருநாசிக்கா மௌக்திகே சர்வ விஸ்வாத்மிக்கே சர்வ மந்த்ராத்மிக்கே காளிக்கே சர்வ சித்தாத்மிகே ஸ்வேத வெள்ளையா இருக்கு என்னமோ ஒண்ணு சரி எங்க வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்தா அம்பாளுடைய முகம் தெரியுது அதுல ஏதோ பளபலாங்கிறது எங்க பளப்பழாங்கிறதுன்னு பார்த்தா அவளுடைய நெற்றியில பளபலாங்கிறது ஆல நெற்றியில ஒரே பளபளப்பு என்ன பளபளப்புன்னு அம்பாளுக்கு லேச அங்கங்க வியர்வை முத்துக்கள் தோன்றியிருக்கின்றன ஸ்வேத பிந்துல லச பால லாவண்ய அப்படியே அங்கங்க அங்கங்க அங்கங்க பொட்டு போட்டா வச்சா மாதிரி வெளவெளையா இருக்கக்கூடிய அந்த வியர்வை முத்துக்கள் அந்த நெற்றியில் இருக்கிற வியர்வை முத்துக்களில் ஒன்னே ஒன்று அப்படி நேரம் வழிஞ்சிருத்தோம் அவருக்கு ஒரு சந்தேகம் இங்கே நாலஞ்சு முத்துக்கள் இருக்கு அந்த முத்துக்கள்ல ஒன்னே ஒன்று கிடுகுடுன்னு கீழே வழிஞ்சிருத்து போல இருக்கு ஸ்வேத பிந்துலச பால லாவண்ய நிஷ்யந்த அப்படி கீழே வந்துருது அப்படின்னு நான் சந்தேகப்படுகிறேன் நிஷியந்த சந்தோக சந்தேக அப்படி வேகமாக வந்து இங்கே கிட்ட இங்கே பொழிந்து விட்டது எங்க பொழிந்து வந்து நிற்கிறதுனா கிருநாசிக்கா முத்து அவ ஒரு புல்லாக்கு போட்டுருக்கா அவ மூக்குல ஒரு புல்லாக்கு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம் இங்க ஒரு முத்து இருக்கு அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த வியர்வை அப்படியே வந்து இங்க வந்து ஒரு முத்தாக நின்று விட்டது போல இருக்கு அப்படி நான் சந்தேகப்படுகிறேன் நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருந் நாசிகா மொத்திகே முத்தை அணிந்தவளே உன்னுடைய நாசியில் முத்து அணிந்தவளே அந்த முத்து உன்னுடைய நெற்றியிலிருந்து வியர்வை துளி அப்படி வந்துவிட்டதோ என்கிற சந்தேகத்தை தருகிறது ஆச்சாரியர்கிட்டதான் போக வேண்டியிருக்கு இதே மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அவர் தருவார் அசௌ நாசம் கிரிவம்சுவஜ படி வம்சன்னு சொன்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம் வம்சம்னு சொன்னால் வம்சாவளி கிரிவம்சம் மலையரசனுடைய வம்சம் அந்த வம்சத்திற்கு துவஜப்பட்டியாக இருக்கக்கூடியவளே அந்த வம்சத்திற்கு ஒரு ஃப்ளாக் ஸ்டாஃப் அந்த வம்சத்தினுடைய கொடிமரமாக இருப்பவளே எது கொடிமரம் அவள் கொடிமரம்ங்கிறது மாத்திரம்ல உன் முகத்தை பார்த்தா உன் முகத்தில் ஏதோ ஒன்று நீளமாக கொடிமரம் மாதிரி இருக்குது எது கொடிமரம் மாதிரி இருக்கு உன்னுடைய நீண்ட மூக்கு நீண்ட நாசி கொடிமரம் போல தோற்றம் தருகிறது சரி அந்த நாசியில் நீ புல்லாக்கு போட்டுருக்க அந்த புல்லாக்கு எங்கேந்து வந்துருக்கும் அப்படின்னு பாக்கிறேன் அந்த முக்த சிஷிரகர நிஸ்வாச கலிதம் அம்மா உன்னுடைய இந்த மூக்கு நீளமா இருக்கிற மூக்கு இந்த மூக்கு என்ன தெரியுமா அது மூங்கில் அந்த மூங்கிலுக்குள்ளே இருக்கிற முத்து உன்னுடைய சுவாசத்தின் போது வேக வேகமாக இறங்கி வந்து உனக்கு புல்லாக்காக மாறிவிட்டது என்னென்னா ட்ரெடிஷ்னல் சன்ஸ்கிருட் லிட்ரேச்சரில் சில இடங்களில் முத்து உற்பத்தியாவதாக கணக்கு மூங்கிலில் முத்து உற்பத்தியாகும் அந்த காற்று வீசும்போது உள்ளுக்குள்ள அந்த இரிட்டேஷனில் மூங்கிலில் முத்து சிப்பியில் யானையின் மத்தகத்தில் அதனால் கஜசம்ஹார மூர்த்தியாக அவர் அந்த கஜமுகாசுரனை அழித்தபோது என்ன பண்ணாராம் அந்த யானை அழிந்த உடனே யானை தோலை எடுத்து அப்படி கிருதிவாசனாக போர்த்தி கொண்டாரா இல்லையா பண்ணினாராம் வேக அந்த முத்தல்லாம் கலெக்ட் பண்ணாராம் யானையின் மத்தகத்திலேருந்து அந்த முத்தல்லாம் கலெக்ட் பண்ணி அம்பாள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அவள் சந்தோஷப்படுவான்னு அந்த முத்தையெல்லாம் எடுத்துன்னு வந்தாரான் இப்போ யானையின் மத்தகத்திலிருந்து முத்துக்கள் உற்பத்தியாகும் மூங்கிலிருந்து முத்துக்கள் உற்பத்தி ஆகும்ங்கிறது ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர் இங்கே ஆச்சாரியர் அதை பயன்படுத்திக்கிறார் உன்னுடைய மூக்கை பார்த்தா அதுவே மூங்கில் மாதிரி இருக்கு நீளமான மூங்கில் மாதிரி அந்த மூங்கில்ங்கிறது பொருத்தமாக தான் வருது ஏன்னா மூங்கில் தான் கொடிமரமாக அதே மாதிரி நீயும் ஹிமவானுடைய குலத்திற்கு கொடிமரமாக விளங்கக்கூடியவள் அந்த மூங்கிலுக்குள்ளேந்து வந்த முத்து தான் நான் புல்லாக்கா இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டு உனக்கு புல்லாக்காக தங்கிவிட்டது போல இருக்கும்னு அங்க சொன்னார் இங்க காளிதாசர் என்ன சொல்றார் இது உள்ளுக்குள்ளே இருந்து வந்த புல்லாக்கில்ல இந்த வியர்வையில ஒரு துளிக்கு ஆசை அம்மாவோட நெத்தியில இருக்கிற அந்த வியர்வை துளிக்கு தான் அவளுக்கு ஆபரணமாக ஆக வேண்டும்ன்னு ஆசை அங்க குலசேகர் ஆழ்வார் பாடினாரு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகேனோன்னு கல்லா இருந்தாலும் பரவாயில்ல வியர்வை துளியா இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவோட திருமேனியில நான் வியர்வை துளியாக இருந்தால் கூட அது எனக்கு எவ்வளோ பெரிய பாகியம் அந்த வியர்வை துளியில் ஒரு வியர்வை துளி அவளுக்கு புல்லாக்காக மாறிவிட்டது அப்படி ஒரு புல்லாக்கை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவளே கிருந்நாசிக்கா மௌக்திகே சர்வ விஸ்வாத்மிகே விஸ்வம் முழுமைக்கும் அதனுடைய உயிராக இருப்பவளே விஸ்வ ஆத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே அதுக்கும் பாடபேதம் உண்டு சர்வ மந்த்ராத்மிகே மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அதனுடைய உயிராக இருப்பவளே காணிகே சர்வ சித்மா சித்தாத்மிகே எல்லா வகையான சித்துக்களுக்கும் உயிராக எல்லா வகையான சித்தர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடியவளே சர்வ சித்தியாத்மிகே சித்தர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடியவளேன்னு பலவிதமான பாடபேதங்கள் உண்டு எப்படியா இருந்தாலும் அந்த ஆத்மிகே ஆத்மிகே ஆத்மிகேங்கிற அந்த சொம் திரும்ப திரும்ப வரக்கூடிய அழகு அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அழகு முக்த மந்த ஸ்மிதோதார வக்ரஸ்புரத் பூக தாம்பூல கற்பூர கண்டோத்கரே ஞான முத்ராக்கரே சர்வ சம்பத்கரே பத்ம பாஸ்வத்கரே ஸ்ரீகரே முக்த மந்த ஸ்மிதோதார அவளுடைய மந்தகாச புன்னகை ரொம்ப தூய்மையாக வெண்மையாக இருக்கக்கூடிய மந்தகாச புன்னகை அம்பளப்படி லேசாக புன்னகை பூக்குறாள் அந்த புன்னகை எப்படி இருக்கணும் அது தூய்மையானது ஆனால் அந்த புன்னகையில் இப்போது ஒரு வெண்மையும் தெரிகிறது செம்மையும் தெரிகிறது ஒரு மிக்ஸ் ஆஃப் கலர் அங்கே கொஞ்சம் வெளுப்பும் இருக்கு சிவப்பும் இருக்குது எப்படி வெளுப்பு வந்ததுன்னு கேட்டால் வெளுப்பு வந்ததுக்கு வேற என்ன காரணம் எங்களுக்கு தெரியாதா அந்த வெளுப்பு வந்ததற்கு காரணம் அம்பாளுடைய அந்த தந்தாவளி அவளுடைய பற்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வெண்மை ஏற்கனவே அந்த மந்தகாசம் அது பளிச்சுன்னு மின்னல் மாதிரி இருக்குது அதனால் அந்த மந்தகாச புன்னகையினுடைய வெண்மை அவள் பற்களின் வெண்மை அதோட கூட சேர்த்து அவளுடைய அதரங்களின் சிவப்பு பூக தாம்பூல கற்பூர அவ தாம்பூலம் தரித்து கொண்டிருக்கிறாள் அந்த தாம்பூலத்தினால் இருக்கக்கூடிய சிவப்பு இந்த சிவப்பும் சேர்ந்து எல்லாம சேர்ந்து அந்த புன்னகையில் ஒரு சிவப்பு மிளர்கிறது உன்னுடைய உதட்டின் சிவப்பு உன்னுடைய சிவப்பு உன்னுடைய புன்னகையில் தெரிகிறது நீ அதை அணிந்து கொண்டிருக்கிறாய் எதை அணிந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய புன்னகை உன்னுடைய உதட்டின் சிவப்பை அணிந்து கொண்டிருக்கிறது ஞானமுத்ரா கரே இந்த புன்னகையோடு இருப்பவள் ஞான முதிரையை கையில் அணிந்தவளாக இருப்பவள் ஞானமுத்ரைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சின்முத்ரைன்னு சொல்கிறமே அந்த சின்முதிரை தான் சின்ன சட்டில் டிஃப்ரென்ஸ் சொல்லுவார்கள் அது ரொம்ப குறைச்சல் சின்முதிரைங்கிறது இந்த இடம் ரொம்ப வளைச்சல் இருக்காது ஆனால் ஞானமுத்ரைங்கிறதுல இது இன்னும் கொஞ்சம் இப்படி வளையும் இந்த இந்த இடம் கொஞ்சம் அதிகமாக வளைஞ்சுதுன்னா அது ஞானமுதிரை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின போது ஞானமுத்திரையோடு உபதேசம் பண்ணினார்னு கணக்கு சின்முத்ரை தட்சிணாமூர்த்தியின் சின்முத்திரையும் ஞானமுத்ரையும் எசென்ஷியலி தேம் எசென்ஷியலி இந்த மூன்று விரல்கள் தனியாக போய்விட வேண்டும் இந்த ஜீவன் பரமனை நோக்கி வர வேண்டும் அது மாத்திரமில்லை ஜீவன் பரமனை நோக்கி பணிந்து வர வேண்டும் அப்படி பணிந்தால் இந்த மும்மலங்களை விட்டு விட்டு இதுதான் மூன்று மலங்களுக்கான கணக்கு மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் ஆணவ மலத்தையும் விட்டுவிட்டு இந்த ஜீவன் பணியும் போது பரமனை அடையலாம்ங்கிறது சின்முத்ரை அதுதான் ஞானமுத்ரை ஞானமுத்ராத்மிகே அந்த முத்ரையை ஞானமுத்ராக்கரே ஞான கையில் ஏந்தியவளே ஞானமுத்ரையை தரித்தவளே சர்வசம்பத்கரே எல்லாவிதமான சம்பத்துகளையும் எல்லாவிதமான செல்வங்களையும் தரக்கூடியவளே சர்வசம்பத்கரே பத்மபாஷ்வத்கரே அந்த தாமரையினுடைய பேரொளி பிரகாசத்தை கொண்டவளாக அந்த பேரொளியை தரக்கூடியவளாக பேரொளியை வெளியிடக்கூடியவளாக இருப்பவளே ஸ்ரீகரே அங்கே ஸ்ரீகரேன்னு வச்சுக்காம இங்கே ஸ்ரீகரேன்னு வச்சுருந்தாலும் செல்வத்தை தரக்கூடியவளே அவளுடைய புன்னகை எப்படிப்பட்ட புன்னகைன்னு சொல்லி இப்போ அந்த புன்னகையை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி அடுத்த பாதம் குந்த புஷ்பத்யுதி ஸ்னிக்தந்தாவலி நிர்மலாலோல கல்லோல சம்மேளன ஸ்மேர சோனாதரே சாரு வீணாதரே பக்வபிம்பாதரே குந்த புஷ்பத்யுதி குந்த புஷ்பங்கிறது முல்லைன்னு சொல்லலாம் இல்லைனா சில பேர் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய மாதவி மல்லிகைன்னு சொல்வார்கள் எப்படியா இருந்தாலும் வெண்மையாக இருக்கக்கூடிய மலர் குந்த புஷ்பத்யுதி வெண்மையாக இருக்கிற முல்லை மலரின் அந்த பிரகாசம் அது மாதிரி எப்படி இருக்குதுன்னா முல்லைப் பற்கள் அவளுடைய பற்கள் தந்தாவளி வெண்மையாக இருக்குது முல்லை மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது குந்த புஷ்ப தந்தாவளி அந்த வெண்மையாக இருக்கிற முல்லை மலரின் பிரகாசம் போய் ஒட்டிண்டுடுது எங்கே போய் ஒட்டிண்டுது அம்பாளுடைய பல்லில் போய் ஒட்டிண்டுது நிர்மலா லோல கல்லோல சம்மேளன ஸ்மேர சோனாதரே இந்த வெண்மை அவளுடைய அதரத்தின் சிவப்போடு முன்னால் சொன்ன அதே விஷயந்தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவளுடைய அந்த சிரிப்பு அவளுடைய அந்த புன்னகையில் ஸ்மேர அந்த புன்னகையில் இது போய் அந்த உதற்றினுடைய சிவப்பும் அந்த பற்களின் வெளுப்பும் ஒட்டி கொண்டதனால் ஒரு பிரகாசம் தெரிகிறது சோணாதரே சோன நிறத்தில் செம்பொன் நிறத்தில் முளரக்கூடியவளே சாரு வீணாதரே அழகான வீணையை கையில் தாங்கியவளே வீணை வாசிக்கக்கூடியவளே பக்வ பிம்பாதரே பிம்பம்ங்கிறது கோவைப்பழம் பிம்ப பலம்னு பழம்னு சொன்னால் கோவைப்பழம் பக்வ பிம்பாதரே நல்ல பக்குவமாக பழுத்த முழுமையாக பழுத்த அழகான கோவைப்பழம் அந்த கோவைப்பழமாக அவளுடைய உதடுகள் இருக்கின்றன அவளுடைய உதடு சிவப்பாக இருக்குதுன்னு சொல்லணும் சாதாரணமாக உதடுகளுக்கு கோவைப்படத்தை தான் ஒரு உதாரணமாக சொல்கிறது அதனால் அவளுடைய உதடுகள் கோவைப்படமாக சிவப்பாக இருக்கின்றன கோவைப்படம்னு சொல்கிறச்சேயும் மறுபடியும் ஆச்சாரியர் தான் நினைவுக்கு வர காளிதாசர் சில விஷயங்களை அம்பாழ்கிட்ட ஒரு குழந்தையின் உரிமையோடு சொன்னார் ஆச்சாரியர் அந்த குழந்தையின் உரிமையில் அதை இன்னும் கொஞ்சம் அம்மா கிட்ட எஸ்பேண்ட் பண்ணார் எப்படி உனக்கு நான் எதை ஈக்வேட் பண்ணி சொல்றதுமா தெரியலையேன்னு போய் நின்னாரோ அதே மாதிரி அம்மா உன்னுடைய உதட்டுக்கு நான் எதை சொல்லலாம்னு பாக்கறேன் எதை உதாரணமாக சொல்லலாம்னு பாக்குறேன் சிவப்பா இருக்கு சிவப்பா இருக்கிறதுக்கு எதையாவது உதாரணமா சொல்லணும் சிவப்பா இருக்கிற பொருள் லிஸ்ட் போட்டு பார்த்தார் கோவைப்படம்னு சொல்லலாமான்னு பாக்கறேன் வேண்டாம் அவருக்கு என்ன நினைவுக்கு வந்ததுன்னா கோவைப்படத்துக்கு பிம்பம்னு பேர் பிம்பம்னா என்ன கண்ணாடியில் பிம்பம்னு சொல்கிறோம் ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம் இப்போ என்ன நினச்ச இதுக்கு ஏன் தெரியுமா பிம்பம்னு பேர் உன்னோட செவப்பை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பிம்பம்னு பேர் அதனால் அந்த செவப்புக்கு இதையே நான் ஈக்குவேட் பண்ணக்கூடாது சரியாக வராது அதனால் கோவை படத்தை விட்டுட்டார் சரி என்ன சொல்லலாம்னு பார்க்குறேன் புதுசாக ஒரு ஓமை இல்லாத ஒன்று ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதான் அம்பாளுக்கு சொல்கிறதுங்கிறது அவ்வளோ பொருத்தம் இல்லை மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு சொல்லும்போது மனித பெண்ணுக்கு சொல்லும் போது உதடு கோவைப்பழம் போல் இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அம்பாள் இஸ் பியாண்ட் ஆல் திஸ் அதனால் உனக்கு இங்கே சராசரி லோக்கத்தில் இருக்கிறது விட்டுட்டு நான் வேறு ஏதாவது பியாண்டாக சொல்லணும் என்ன சொல்லலாம்னு பார்த்தேன் பவழக்கொடின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில் பவழக்கொடின்னு நாடகம் தான் நடக்கும் பவழக்கொடின்னு ஒரு பெண்ணுக்கு பெயர் இருந்ததாக அர்ஜுனன் பவழக்கொடியை நாடியதாகலாம் கதை உண்டு பவழக்கொடிங்கிறது அகென் பை லிட்ரரி ட்ரெடிஷன் அது ஒரு கற்பனை பவழக்கொடின்னு ஒன்று கிடையாது ரொம்ப வசத்தியாக ஒன்று இருந்தது அப்படின்னு கற்பனை பண்ணணும்னா அதை பவழக்கொடின்னு சொல்கிறது என்ன காரணம்னா இப்போது போகிறார்கள்னு வச்சுப்போம் இப்போ இருக்கிற ரோட்ஸ் இல்லை அந்த காலத்து காட்டுப்பாதை காட்டுப்பாதையில் போகிறத்து அங்கங்கே போகிற அந்த பாட்டை வழி இருக்கா இல்லையா அந்த பாதையில் அங்கங்கே எங்கேயாவது செடியெல்லாம் முளைச்சும் காட்டுப்பாதையில் போகிறச்சு என்ன பார்த்தார்கள்னா எதோ செடியெல்லாம் இருக்குது அந்த செடியில் பூ பூத்து இருக்கும் சிலதில் சிலதில் காய் இருக்கும் சிலதில் சின்ன சின்னதாக பழம் இருக்கும் அநேகமாக பழம் நன்றாக கனியும் அது கொஞ்சம் செவப்பாக இருக்கும் மாம்பழம் கூட நல்ல கனிஞ்சதுன்னா ஒரு செவப்பு ஓடுமா இல்லையா அந்த மாதிரி அந்த செவப்பாக இருக்கும் இப்போ அதை பார்த்தவர்கள் நினைத்தார்களாம் சாதாரண பச்சை செடியிலேயே பழம் செவப்பாக இருக்குன்னா செடியே செவப்பாக இருந்தால் அந்த பழம் இன்னும் எவ்வளோ செவப்பாக இருக்கும் அப்போ செடி பவழமே செடியாக மாறிவிட்டால் பவழம் சிவப்பா இல்லையா அப்போ செடி பவழமாக மாறிவிட்டால் அந்த பவழக்கொடியின் பழம் கனி இன்னும் எவ்வளவு சிவப்பாக இருக்கும் அம்மா உன்னுடைய உதட்டின் சிவப்பை பார்த்தா பவழக்கொடின்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னைக்கு பவழக்கொடின்னு ஒன்று சிருஷ்டியில் வந்து என்னைக்கு அதில் பழம் பழுத்து என்றைக்கு அதை நான் உனக்கு ஈக்குவேட் பண்ணுறது தெரியலையே அதனால் பிம்பம்னே சொல்லிடுறேன் இந்த பிம்பம்னு சொன்ன உடனே பக்கத்தில் நின்ன கோவை பழம் கேட்டுண்டே இருந்தது ஓஹோ என்ன சொல்லிட்டியா நான் தான் அம்பாலோடைய உதட்டுக்கு ஈக்குவலா அப்படின்னு இப்படி பார்த்துது பார்த்த உடனே அந்த பிம்பப்பழத்துக்கு நாணம் வந்தது அம்பாளோட உதட்டு செவப்பு எங்க நான் எங்கே அப்படின்னு ஒரு நாணம் அந்த நாணத்தில் என்ன பண்ணித்தான் லெட் மீ ட்ரை இஃப் ஐ கேன் ரீச் தட் லெவல் அப்படின்னு ஒரு குதி குதிச்சு ஒரு குதி குதிச்சுது மடுவுக்கும் நான் எம்பி பாக்கிறேனே எம்பி எம்பி பார்த்தா கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிம்பப்பழம் ஒரு எம்பு எம்பித்து இப்ப எம்பினதுனால பிம்பப்பழம் ஏற்கனவே சிவப்பு ஒரிஜினலா செவப்பு எம்பின உடனே அதனால கொஞ்சம் முகம் செவந்து போகுமா இல்லையா கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்ணோம் முகம் செவந்து போச்சு எம்பினதுனால செவந்துது நாணம் வேறு வந்தது அந்த நாணத்தாலும் சிவப்பு இந்த மூன்று மடங்கு சிவப்பு வந்தாலும் அந்த சிவப்புக்கு பக்கத்தில் போக முடியலையேம்மா அந்த பிம்பப்பழம் எம்பி எம்பி பார்த்து விட்டுடுத்து அதியாரோடும் அது எம்பி எம்பி பார்த்து விட்டுடுத்துன்னு பாடினர் அம்பாளுடைய உதட்டு சிவப்பு அவ்வளோ அழகான சிவப்பு அந்த சிவப்பு கல்லோல சம்மேளன ஸ்மேர சோனாதரே உன்னுடைய அந்த புன்னகையில் அந்த சிவப்பு வந்து சம்மேளனம் அப்படியே சேர்ந்து கொள்ளுகிறது அப்படி சேர்ந்ததால் செம்மையான அந்த புன்முருவலை கொண்டவளே சாரு வீணாதரே பக்வ பிம்பாதரே நல்ல பழுத்ததாக இருக்கக்கூடிய கோவை கனிபோல உதட்டை கொண்டவளே சீதையை வர்ணிக்கணும் சீத்தையை வர்ணிச்சதுலேயே ரொம்ப மேக்ஸிமம் பிரமாதமாக வர்ணித்தது யாருன்னு கேட்டால் ராமர் இல்லை சூர்ப நகை சூர்ப தான் ரொம்ப அழகாக வர்ணித்தா ராவணன் கிட்ட வந்து நின்னா எவ்வளோ அழகு தெரியுமா அந்த சீதை எவ்வளோ அழகு தெரியுமாண்ணா கேட்டுட்டு கேட்டா சொல்லுவார்கள் பல் எப்படி இருக்குன்னு கேட்டா முத்து மாதிரி இருக்கும்பார்கள் இதழ் எப்படி இருக்குன்னு கேட்டா பவழம்னு சொல்லுவார்கள் பல்லொக்கும் முத்தென்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் பல்லொக்கும் முத்தி என்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாது ஒண்ணுன்னா வார்த்தைக்கு சொல்லலாம் அனா சீதை அவளுடைய அந்த பற்களையும் அவளுடைய அந்த உதட்டையும் வார்த்தைக்கு வேணால் முத்து பவழம்னு சொல்லலாமே தவிர வார்த்தை ஒத்து போகும் ஆனா அவளுடைய பல்லும் அவளுடைய உதடும் அவற்றுக்கு அப்பாற்பட்டனன்னு சொன்னாளே அந்த மாதிரி அம்பாளுடைய அந்த அழகு இந்த சொற்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அம்மா இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேன்மா உனக்கு இதெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் लावण्य, சுலலித நவயௌன ஆரம்ப சந்திரோதயோத்வேலாவணியுக்திர்பவத் கம்புபிம்போகபிருதே சத்மந்திரே மந்தரே நவயௌவனஆரம்ப புதுஷா ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய புத்தம் புதுசாக இளமையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படி உதித்து வருகிறது எது உதித்து வருகிறது நவ யவ்வன ஆரம்ப சந்திரோதயம் நல்ல முழு நிலா பட் யங் நிலா நீங்கள் முழு நிலான்னு சொன்ன உடனே அது சின்னதாக வளர்ந்து வயசாகிடுதுன்னு இல்லை அந்த முழு நிலாவுக்கு ஒரு யூத் இருக்குமா இல்லையா அப்படி யூத்தில் இருக்கிற வெரி யூத்ஃபுல் பட் ரெஸ்பிளெண்ட் மூன் அது அப்படி உதித்து வருகிறது சந்திரோதய நேரத்தில் இந்த புதுசா பூர்ண சந்திரன் உதித்து வரும்போது ஒரு மஞ்சள் வண்ணத்தோட வருமே அந்த மாதிரி உதித்து வரக்கூடிய சந்திரோதயம் அந்த சந்திரோதயத்தின் வெளுப்பு அதனுடைய அந்த அழகான வெளுப்பு அது எங்கேருந்து மேலே ஏறி வருகிறதுன்னா வர இடமும் வெளுப்பு பார்க்கடல் துப்தார்ன வாவி பாலால் ஆன கடல் பார்க்கடலில் அப்படி சந்திரன் மெல்ல மேலே ஏறி வருகிறது பார்க்கடலிலிருந்துதான் சந்திரன் பிறந்தான் கணக்கு பார்க்கடல் கடைந்தார்கள் அப்படி கடைந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பொருட்கள் ஐஸ்வர்யம் மிக்க பொருட்கள் வந்தன அந்த பொருட்கள் வந்தபோது உச்சைஸ்ரவஸ் வந்தது ஐராவதம் வந்தது எல்லாம் வந்தபோது சந்திரனும் வந்தான் தத்தாத்ரேயரும் வந்தார் தன்வந்திரியும் வந்தார் கூடவே மகாலட்சுமியும் வந்தாள் அதனால தான் மகாலட்சுமிக்கு சோமனாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சகோதரன் கணக்கு அப்போ அந்த சந்திரன் வருகிறான் பார்க்கடலிலிருந்து சந்திரன் வருகிறான் இப்போ சந்திரனுடைய வெளுப்பு பார்க்கடலின் வெளுப்பு இந்த ரெண்டு வெளுப்பும் சேர்ந்தது மாத்திரமில்லை மூணாவதா இன்னொன்று அங்கேருந்து வருது கடல்லேருந்து என்ன வரும் நல்ல வெள்ளவளேர்னு அழகான ஷங்கு வருகிறது அந்த ஷங்கும் வெளுப்பு இந்த மூன்று வெளுப்பும் சேர்ந்த எப்படி இருக்கும் பால் வண்ணத்தில் அவளுடைய கழுத்து இந்த கழுத்து எப்படி இருக்கான் சுலலித மென்மையான நவ யவ்வன புதிய இளமை கொண்ட ஆரம்ப சந்திரோதய சந்திரோதயோத் வேலை அந்த வேளையில் லாவண்ய அழகான துக்தார்ன வாவர் அந்த பார்க்கடலுங்கிற அந்த பெரிய கடல் அந்த பெரிய வாவியிலே இருந்து பவத் அதிலே இருந்து வரக்கூடிய கம்பு அந்த கம்புங்கிறது தான் கழுத்து ஷங்கு கழுத்து அந்த ஷங்கு வந்தது மாதிரி கம்பு பிம்போக பிரத் கந்தரே கந்தரம்னா கழுத்து கம்புனா சங்கு அந்த சங்கினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய கழுத்தை கொண்டவளே கம்பு பிம்போக புருத்கந்தரே அழகான வெண்மையான கழுத்தை கொண்டவளே சத்கலா மந்திரே சகல கலைகளுக்கும் கோயிலாக விளங்கக்கூடியவளே கலாமந்திர் அவதா எல்லா கலைகளுக்கும் அறுபத்தி ஆய கலைகளுக்கும் பெரும் ஆலயமாக விளங்கக்கூடியவள் சத்கலா மந்திரே மந்தரே மந்தரேன மெதுவாக நடக்கக்கூடியவள்னு வச்சிக்கலாம் மிக மெதுவாக நடக்கக்கூடியவள் அழகாக நடக்கக்கூடியவள் ஒரு பெண் நடக்கும்போது மென்மையாகவும் மெதுவாகவும் நடக்க வேண்டும்னு கணக்கு மேபி இன்னைக்கு அதை சொன்னால் ஆன்டி ஆக்டிவிசம் மாதிரி கூட தெரியலாம் இது ஆக்டிவிசம் விஷயங்கள் இல்லை ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு அது ட்வின்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் அது அந்த காட்சியை சொன்னால் எல்லாேருக்கும் அந்த திரைப்படம் என்னங்கிறது நினைவுக்கு வந்துடும் ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ் ஒரே ஆக்ட்ரஸ் தான் டுவல் ரோல் பண்ணினார்கள் ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ் கொஞ்சம் கிராமத்து பொண்ணு கொஞ்சம் வேகமாக நடப்பேன் விவேகமாக நடந்தோடு அந்த ஹீரோ சில்வர் ஒரு பெண் இப்படி நடக்கக்கூடாது கொஞ்சம் மென்மையாக நடக்கணும் நடையை மாற்றிக்கோன்னு சீதா ஒரு கீதான்னு ஒரு படம் ஹேமமாலினி நடக்கிற மாதிரி ஒன்று வந்து கொஞ்சம் டெய்ன்ட்டியாக நடக்கிற மாதிரி இன்னொன்று கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் வரும் எதுக்குன்னா பெண் நடக்கும்போது அது அழகாக இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கு ஒரு காலத்தில் இருந்தது அது இன்னைக்கு வந்து அது பொருத்தம் கூட தெரியலாம் ஆனால் அம்பாள் நடக்கும்போது அழகாக நடக்கிறாள் மந்தரே அவள் நடக்கும்போது அதில் அனாவசிய வேகம் இல்லை மென்மையாக மெதுவாக நடக்கிறாள் அதுதான் அந்த மந்தரேங்கிறது மென்மையாக நடக்கிறாள் அப்படி மென்மையாக நடக்கும்போது அவளுடைய அந்த நடையை பார்த்து விட்டு அன்னங்கள் எல்லாம் வந்து அவள் நடை போல தனக்கு நடை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவில் நடக்கிறாள் அன்னம் நடக்கிறச்சு மெல்ல நடக்கும் ரொம்ப வேகமாக நடக்காது அந்த நடையினுடைய வேகம் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிற ஒரு யானையின் நடை ஆடவன் நடை யானை நடை போல இருக்க வேண்டும் பெண்ணின் நடை அன்ன நடையாக இருக்க வேண்டும்னு சொல்லுவார்கள் ரொம்ப லிட்ரலாக பார்த்தா அண்ணன் நடை அவ்வளோ அழகாக இருக்காது கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஏன் அன்ன சொன்னார்கள் அன்னநடைன்னு சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அந்த காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க முடியாது லிட்ரலாக அண்ணம் நடக்கிறத பார்த்தா ரொம்ப ஒன்றும் அழகாக இருக்காது ஒரு பெண் நடக்கும்போது அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பாரம்பரியம் ஆண் நடக்கும்போதும் அழகு மழகுதான். அது யானையின் நடை சின்ன யானை நடையை தந்தது அது வேறு மாதிரி அந்த அழகு வேறு மாதிரி பலவிதமான நடை அழகுகள் பெருமாளுக்கே நடையழகு உண்டு வியாகரகதி சிம்மகதி ரிஷபகதி கஜகதி சர்பகதி அப்படின்னலாம் நடையழகு உண்டு அப்போ ஏன் அண்ணன் நடைன்னு சொன்னார்கள்னா யானை நடையின்னு சொன்னதையும் அன்ன நடின்னு சொன்னதையும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சிந்திச்சு பார்த்தா நமக்கு காரணம் கிடைக்கும் ஒரு நடை அப்படிங்கிறது கால் எப்படி பாவுகிறதுங்கிறதுல இல்லை அந்த கால் எப்படி பதிகிறது இந்த ஃபுட் அப்படிம்பார்கள் இந்த ஃபுட் எப்படி இருக்குங்கிறத வச்சு நடை இஸ் டிஸ்க்ரைப்ட் இந்த ஃபுட் அன்னத்தினுடைய ஃபுட் ஃபால் டமால்னு மென்மையாக விடும் அதுதான் அன்ன நடைங்கிறது இட் இஸ் நாட் இந்த மூமெண்ட்டில் நம்ம இப்படி இப்படி முன்னால் பின்னால் வர மூமெண்ட்டுன்னு நினைக்கக்கூடாது அந்த கால் வைக்கப்படும் போது அந்த கால் ஃபுட்ஃபாலில் பெரிய அதிர்வு இல்லாமல் மென்மையாக நடக்கக்கூடியது தான் அன்ன அந்த மாதிரி நடக்கக்கூடிய நடை தான் இந்த மந்தரேங்கிறது அந்த காலை வைக்கும்போது கால் வைத்ததுனால சுற்றி இருக்கிற இடம் அதுல கூடாது அப்படி அதிராமல் நடக்கக்கூடியவளே மந்தரே இந்த மந்தரே தான் பின்னால் எப்படி வந்தது அண்ணம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் ஆடல் கலை இலக்கணத்தை அறிய மயிலும்னு சொன்னால் எப்படி மென்மையாக நிலம் அதிராமல் நடப்பது என்பதை அந்த அம்பிகை நடந்து காட்டுகிறாள் சத்கலா மந்திரே மந்தரே என்று சொல்லி காளிதாசர் அவளுடைய நடையை வணங்குகிறார் பெருமக்களே ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு அம்பாளை டிஸ்கிரைப் பண்ணுறாரு இதில் வெறும் டிஸ்கிரிப்ஷன் தானே இருக்குது தூக்கலாக இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் தானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்மை அந்த வடிவத்தை நாம் விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படி விஷுவலைஸ் பண்ணுறச்சே என்ன பண்ணுறோன்னா நம்மை அவள் அருகில் போய் நாம் அமர்ந்து விடுகிறோம் அவள் பாதத்தில் அமர்ந்து விடுகிறோம் இது ஒரு டெக்னிக் நம்முடைய மகனீயர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் ஆச்சாரியர் சொன்னாரே அம்பாள்ட்ட அம்மா நாங்கள் போய் திரிவேணியில் விடமாட்டோங்கிறதுக்காக நாங்களாக எஃபர்ட் எடுத்து திரிவேணிக்கு போகணும் நாங்களா அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டோங்கிறதுக்காக நீ உன் கண்ணிலேயே திரிவேணியை கொண்டு வந்து வச்சுருக்கியே அப்படின்னு சொன்னாரா இல்லையா அந்த மாதிரி மகனீயர்கள் நம்முடைய குருமார்கள் பண்ணின ஒரு எஃபர்ட் என்னன்னா நாம் போய் அம்பாளுடைய காலடியில் தனியாக விட்டால் உட்கார மாட்டோம் போய் அம்பாள் காலடியில் உட்காந்துக்கோ தானோ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டைம் கிடைக்கல நாளைக்கு பார்க்குறேன் நான் போகலான்னு நினச்சேன் வாஷனில் இருக்கிறவரே என்னை விரட்டிட்டார் அதனால் போகலை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்போம் அதனால் மகனியர்கள் என்ன பண்ணினார்கள்னால் இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க கொடுக்க இந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும்போது முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் முதல் ரெண்டு பாதத்தில் வேணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் மனசுக்குள்ளே இறங்காமல் இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்னு வரும்போது நம்மை அறியாமல் அம்பிகையின் காலடியில் போய் நாம் அமர்ந்து விடுவோம் அந்த ப்ராக்ஸிமெட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்தது தான் இது போன்ற ஒரு டெக்னிக் அம்பாளை அவளுடைய திருக்கண்களையும் அவளுடைய திரு அதரங்களையும் எல்லாவற்றுக்கும் கோயிலாக விளங்கக்கூடிய அவளுடைய திரு வடிவத்தையும் இன்றைக்கு வழிபட்டு நாளை இந்த வழிபாட்டினை தொடர்வோம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்